பாடம் இருநூற்றி அறுபத்தி ஐந்து பெயர் குறிப்பிடாமல் குற்றம் கூடும் பதினோராவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அநீத காரர்கள் மீது அல்லஹின் சாபம் உண்டு என அறிவிப்பாளர் அவர்களிடையே அறிவித்தார் ஏழாவது அத்தியாயம் நாற்பத்தி நான்காவது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களில் அவர்கள் கூறினார்கள் மற்றொரு ஹதீசில் வட்டி சாப்பிடுவோரை அல்லாஹ் சபித்து விட்டான் இன்று நபி சொல்லுள்ள அவர்கள் கூறினார்கள் மற்றொரு ஹதீசில் உருவம் வரைவோரை அல்லாஹ் எல்லை கற்களை மாற்றி அமைப்பவரை அவர்கள் கூறினார்கள் மற்றொரு இடத்தில் முட்டை திருடும் நபரை அல்லாஹு சபித்து விட்டான் இன்று நபி சொல்லு அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் மற்றொரு இடத்தில் பெற்றோரை சபிப்பவரை அலிஹி வசல்ல மற்றொரு இடத்தில் இந்த தீனில் புதிய செயல்களை உருவாக்கினால் அல்லது அந்த புதிய செயலை ஆதரித்தால் அவர் மீது சாபம் மற்றும் வானவர்கள் அவனது தூதர்கள் ஆகியோரின் சாபம் உண்டு என்று நபி கூறினார்கள் அவனது தூதரையும் புறக்கணித்த அரேபிய வம்சமான ஆகிய கூட்டத்தாரே சபிப்பாயாக என்று நபி சொல்லாஹு அலிசல்ல கூறினார்கள் மற்றொரு இடத்தில் தங்களுடைய நபிமார்களின் மன்னரைகளை வணங்கும் இடமாக உருவாக்கி கொண்ட யூதர்களை அல்லாஹு சபிப்பான ஆண்கள் போல் நடக்கும் பெண்களையும் நபிசல்லு அனிஹுல்லாம் அவர்கள் சபித்தார்கள் என்று மேற்கூறப்பட்ட அனைத்தும் ஆதாரபூர்வமான ஹதீஷ்களாகும் இவற்றில் சில புகாரி இரண்டு பூஜ்ஜியம் எட்டு ஆறு ஆறு ஏழு எட்டு மூன்று ஒன்று எட்டு ஏழு பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஐந்து ஐந்து எட்டு மேலும் முஸ்லிமில் இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு ஒன்று ஐந்து ஒன்பது ஏழு ஒன்று ஒன்பது ஏழு எட்டு ஒன்று ஆறு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஆறு ஆறு ஆகிய ஹதீஸ்களில் உள்ளது சுருக்கமாக இவற்றை சுட்டி காட்டுவது போதுமானதாகும் அல்லாஹ் நாடினால் இதே நூலில் மற்ற பாடங்களில் இந்த ஹதீஸ்கள் முழுமையாக கூறப்படும்